அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வேண்டர்க்க வெஷியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன் வெஷியாம் ஆக்கம் வேண்டற்க இதை முதல்ல படிக்கணும் அடுத்தது விளைவையின் பயன் மாண்டற்கு அரிது ஆம் அப்படி ரீ பண்ணிக்கணும் கொண்டுகூட்டி பொருள் சொல்லணும் வெஷியாம் ஆக்கம் வெஹ்ன்னா பிறர் பொருளை விரும்புவதுனால ஆக்கம் நமக்கு சுகமோ செல்வமோ மேலும் கூடுமானால் ஆக்கம்னா அடிக்கடி திருவள்ளுவர் பயன்படுத்துகிற ஒரு சொல் இந்த ஆக்கம்ங்கிறது வெஹ்ஹியாம் ஆக்கம்னா இன்னொருத்தனுடைய பொருளை கவர்ந்து அதனால வர்ற செல்வ செழிப்பு இன்னொருத்தனுடைய பொருளை கவர்ந்து நம்ம வீடு போய் கட்டுறது நம்ம வாகனங்களை வாங்குறது தோட்டம் துறவெல்லாம் ஏற்படுத்துறது குழந்தைங்களுக்கு அந்த சொத்தை எல்லாம் எழுதி வைக்கிறது அப்படி நம்ம நினைக்கிறோமே ஆக்கம் அதனால எனக்கு நிறைய செல்வம் வரும் நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா இன்னொருத்தனுடைய பணத்தை கவர்ந்து பொருளை கவர்ந்து எதையோ அது வந்து பொருளாக இருக்கலாம் அது பெண்ணாக கூட இருக்கலாம் பிறனுக்கு உடமையானது பிறருக்கு சொந்தமான சொத்தை எப்படியாவது கபடத்தினால கவர்ந்து நாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒருத்தன் நினைச்சான்னு அப்படி நினைக்காதேங்கிறார் வெஷ்யாம் ஆக்கம் வேண்டருக்கங்கிறார் அப்படி பிறர் பொருளை கவர்ந்து வரக்கூடிய பொருளும் சந்தோஷமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் விளைவையின் பயன் விளைவையின் பயன்னா அதை நம்ம அனுபவிக்கிற போது விளைவையின் பயனுங்கிற பொருளுக்கு அதை பின்னால் நம்ம அனுபவிக்கிற போது மாண்டர்க்கு அரிதாம் அதை நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியாது அதை அனுபவிக்கிறோம்னு வச்சுப்போமே எல்லாம் வச்சுட்டோம் அதை சந்தோஷமா நம்மளால அனுபவிக்க முடியாது அப்படி நீ வந்து பிறருடைய பொருளை அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சு நீ சேர்த்து வச்சு வருமானால் அந்த ஆக்கத்தை நீ அடைய முடியாது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு பொருள் நிறைய கிடைக்கும் அதனால நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நீ நினைச்சியான அது நடக்குமா நடக்காதே அப்படிங்கிறார் விளைவையின் பயன் மாண்டர்க்கு அதனுடைய பயனை நீ அனுபவிக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது நீ அதனால் சந்தோஷம் வரும்னு நினச்சி செஞ்ச உனக்கு பாவம் கூடிவிடும் சந்தோஷமும் கிடைக்காது அந்த பண்ணின பாவத்துக்கு துன்பத்தை வரை நீ அதிகமாக அனுபவிக்கணும் ஆகவே வெஷியாம் விரும்பி ஆக்கம் இப்படி மாற்றி படிக்கலாம் பதவரை இப்படி தான் இருக்கு விளைவையின் பிறரது பொருளை விரும்பி அதற்கான செயலை புரிந்து அதை அனுபவிக்கும் பொழுது பயன் ஏற்படும் பயனாவது மாண்டற்கு அரிதாம் மகிழ்ச்சி இன்பம் தருவதில்லை ஆதலால் எனவே வெக்கி பிறரது பொருளை விரும்பி ஆம் ஆக்கம் அதனால உண்டாகக்கூடிய இன்பத்தை வேண்டற்க நாடாதே விரும்பாதே பொழிப்புரைதுதான் பிறருடைய பொருளை விரும்பி செயல்பட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணி அடைஞ்சு அனுபவிக்கிற போது வரக்கூடிய பயன் சுகம் தர்றது இல்லை பயனே நீ அனுபவிக்க முடியாது நீ என்ன பயன் நினைச்சியோ அதை அனுபவிக்க முடியாது ஆதலால் பிறரது பொருளை விரும்பி அதனால் ஏற்படும் இன்பத்தை நாடாதே இதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள் இந்த ஏழு குரட்பாக்களாலையும் தோஷம் குறைபாடு குற்றத்தை சொல்லியிருக்கிறார்